எனவே இப்ப என்ன வரலாற்ற சொன்னா இந்த பகுதலை வெளியே வந்தார் வந்தா வெளியில தெருவில் காணாம் யாரையும் கேட்டார் யாரும் ஐயா இங்க ஒரு பெரியவர் இந்தபடி போனாங்களான்னு இப்பதான் ஒரு பெரியவர் போன மாதிரி இருந்து அவர் கூட நீங்க அந்த திறக்க பண்ணாங்க அவங்க போல இருந்தது சிவசிவா அவரேதான் அப்படின்னு சொன்னார் தெருவுதான் ஊர் எல்லை தாழ்ந்துச்சு ஐயா இப்படி போறாங்களே முன்னால ஒருத்தர் போன மாதிரி இருக்கு ஏறத்தாழ ஏழு எட்டு மயில் ஒரு தன்னுடன் படுத்திருந்த பெரியவர் தன்னை கூப்பிடல தன்னுடன் படுத்திருந்த பெரியவர் தன்னை அடையாத போதும் அந்த திரு குழந்தை சென்றது இளைஞர் உலகத்திற்கோர் இது அறவுரை இளைஞர் எங்கேயோ வயசானவர் போராடாட்டு ஒன்னு விட்டுருவாங்க அந்த தம்பி கூப்பிடவும் இல்லை சரி கிடக்குது போன திரும்பி வந்து படுத்துக்கவும் இல்லை தங்க தம்பி தங்க தம்பி இளைஞர் அப்படி இல்ல இருக்க திருஞான சம்பந்தோர் போர் இளைஞர் உலகம் வாழ்க்க குறவே போயிருக்காரு ஏதோ ஒன்று தெரியல இரவுல போறாருன்னா ஏதோ காரணம் இருந்துதான் போகணும் அதுவும் பெரியவர் போகிறார் இன்னமும் அது மின்னால வேற ஒன்று ஏதோ ஒளியா போகுதுன்னு வேற சொல்றாங்க சிவசிவர் என்று கூடவே போயிடுச்சு இதோ இப்பொழுது திருவாய்மூர் வந்துட்டு திருவாய்மூர் எல்லை தங்களை வருக வருக என்று வணக்கம் என்று அந்த இது தெரியும் அந்த இது வந்தவுடன் அந்த அந்த வரவேற்பு வந்தவுடனே ஊரில் முன்னால போன ஒளியும் மறைந்து விட்டுது ஒமரைஞ்சது விண்ணால போன ஒளிமறையாவுக்கரசர் என்ன இதுவரைக்கும் அந்த பேரொழி வந்தது இப்பொழுது வேலையை காண என்று இதெல்லாம் ஒரு நிமிஷம் கூட இல்லை ஒரு செகண்ட் அப்படி திரும்பி பார்க்கும்போது இது வந்துட்டு யாரே ஞான இதுவரைக்கும் முன்னே போன அந்த பெரியவரை அழைக்கவும் இல்லை சரி கடக்கு என்று விடவும் இல்லை இந்த தம்பி இரவில புய்க்கு போய் அப்படி போகணும்னு ஏன்னா பெரியவங்க போகும்போது கூப்பிடவோ அல்லது அது தாண்டியோ போக கூடாது சிலப்பதிகாரத்தில் கண்ணைக்கு போகிறாள் அலங்கோலமா அப்படியே போறாள் தெய்வமும் உண்டுகொள் தெய்வமும் உண்டுகொள் அவரெல்லாம் பிடிச்சிட்டு சொல்லிட்டு போறாங்க மதுராவதி தெய்வம் இருக்கிறது எப்படி வந்தது இளங்கோடிகள் முன்னிலையால் பின்னிலை தோன்றி அந்த தெய்வத்துக்கு முன்னால வர முடியல வரவும் கூடாது பின்னாலேயே வந்தது யாரு மதுராவதி தெய்வம் பின்னே வருகிறது கண்ணிக்கு முன்னே செய்யம் தொழால் ஒரு தொழுதொழுவாள் பெய்யண பெய்யும் இங்க அந்த மதுராவதி தெய்வமே வருகை என வருது தான தெய்வம் இதெல்லாம் சிறப்பு போற போகல சொன்னாலே ஆகவேதான் இங்கு இவரும் அந்த முன்னே செல்லிவிடாமல் நாவுக்கரசர் முன்னே செல்லாமல் பின்னையே வந்தார் அழைக்கவும் இல்லை அவரை விடுத்து தான் செல்லவும் இல்லை இப்போ இந்த திருவாயம்பூர் எல்லாம் வந்தவுடனேயே அந்த முன்னே சென்ற ஒளி மறைந்தது இவருக்கு ஒளி மறைந்தவுடனே சிவசிவ மறைந்தது பார்த்தா இவர் வந்து நிற்கிறார் அதெல்லாம் ரெண்டு பேரும் பேசிக்கிறது என்னதான் அதுக்குள்ள அந்த ஒளி மறைஞ்சத நாடா அந்த ஒளிய தம்பியும் பாடி நின்றார் பின்னார் மறைக்க வல்லரோ நீங்க மறைக்க கூடாது என்ன சொன்ன உடனே இதுவரை அவருக்கு தோன்றிய காட்சி நான் நாவுக்கருதற்கும் கண்ட கண்ட உடனே அரியணும் பார்த்தேன் தெரிஞ்சு உடனே இவர் பாட அடிய பறவை கண்டேன் அசல் ஒளியும் ஒளியும் பொண்ணை இவரும் பார்த்து அவரும் பார்த்து திருவாயம்பூர்ல பெருமானி வழிபாடு செய்தார்கள் அப்படி இல்ல அவரு ஏழாம் நூற்றாண்டில் இருக்க கொடுத்து வச்சிருப்போம் எங்க இருந்தமோடாய் என்ன என்னமா இருந்தமோ தெரியல ஆனா இப்ப இருபதாம் நூற்றாண்டில் சேக்கிரார் பெருமானுடைய அந்த திருவாய் மொழியினாலாவது ஏழாம் நூற்றாண்டை இருபதாம் நூற்றாண்டில் காண்கிறோம் காட்டாதனவெல்லாம் காட்டி சிவம் காட்டி தாழ்த்தாமரை காட்டி தங்கருணைத்தேன் காட்டி என்று திருவாசன் சொன்ன மாதிரி சேக்கிரா பெருமான் காட்டாதனையெல்லாம் காட்டி சிவமும் காட்டுகிறார் ஆதலால் அப்படி சென்ற இப்பொழுது திருவாய்மூர்ல இவரு இப்படி எல்லாம் செல்ல ஊர் எல்லை வர அப்பொழுது தம்பி இவர் ஐயாவும் சென்று விட உடனே இவருக்கு அந்த காட்சி இரண்டு பேரும் காட்சி கொடுக்க என்ன செய்ய பூங்குயில் ஊவின கோழி முடிஞ்சிட்டது வந்துட்டு அவ்வளவுதான் திருவாய்மூரில் என்ன செய்வார்கள் இருவருமாக ரொம்ப அருமை அன்ன வண்ணம் எந்தருடைய அணித்தே காட்சி கொடுப்பார் போல் பொன்னின் கோயில் ஒன்று எதிரே காட்டி அதனுள் புக்கருட அந்த வந்த ஒளி எங்கன்னு கேட்டா இதுவரைக்கும் முன்னே வந்தது ஒரு கோயிலுக்குள்ள போற ஆச்சு எனவே சீக்கொற்று கோயில்ல இருக்கிற பெருமண்ணம் அதனால அதனுள் புக்கருள துண்ணும் தொண்டர் அம் அருங்கு விரைந்து தொடரப் போந்தபடி மண்ணும் போரி வள்ளலார் தாமும் கேட்டு வந்தறிந்தார் அழைத்துக் கொடுபோந்தான் யார் போல் காட்சி மறைந்தார் என திறப்பித்தேனு கேயல்லால் உழைத்தாம் ஒழித்தால் கதமம் தொண்டு உரைக்கப்பாடி அடைப்பித்த தடைத்த மொழியார் உப்பால் ஆத்தாம் இங்கு எப்பால் மறைவதன இதெல்லாம் வரலாறு இப்படி நமக்கெல்லாம் காட்சி கொடுத்த பெருமான் இந்த தம்பிக்கும் கொடுக்க வேண்டுமே கருதி மறைக்க மாட்டார் அப்படி அந்த காட்சி கொடுக்கணும்னு உடனே பெருமானும் மாடநீடு திருக்கோரி மன்னர் அவர்க்கு மாலையனும் நேடி இன்னும் காணாதார் நேரே காட்சி கொடுத்தருள பாடல் கண்டு பணி அரசன் கான காட்டுதலும் பாடாடியார் என்றடுத்து பரமரதம்மை பாடினார் உடனே அந்த கோயிலுடைய வாயிலிருந்து இவரும் காண ஐயா அடியேனும் பார்க்கிறேன் தம்பி சொல்ல இவரும் பார்க்க பாடாடியார் பறவைக் கண்டேன் என்று சொல்லி பாடுகிறார் இப்படி வர்றாரு சரி மாட பாடும் தமிழ் மாலைகள் கொண்டு பரமதாமும் எடுந்தருடனே இப்படியாக இரண்டு பேருமாக பாடிக்கொண்டு இரண்டு பேருமா சென்ற திருவாய்மூர் அடைந்து நிலவும் கோயில் வளம் செய்து பெருமானுடைய திருக்கோவிலை சூடும் பெரியார் பெருந்தொண்ட தொழுது போட்டு குது செய்து நாடும் காதல் வளம் தோங்க நயந்து அந்நகரில் உடனுடைய பாருங்க இரவுல படுத்தது திருமறை காட்டில் நடுவுல கனவு கண்டாரு கனவுல பெருமானப்படி தோன்றி விட காட்சி உடனே அவர் பார்த்துட்டு எங்க ஐயா இல்லையா சொல்லிட்டு அவர் பின்னே வர வந்தாங்கூர் வந்தாங்கனா அங்க தங்கிட்டாங்க ராத்திரி வந்து திருமறை காட்டு இருந்துமே இன்னைக்கு ஏன் இருக்கும் யாதும் ஊரே யாவரும் கேடு அவளுக்கு என்ன பாடும் பணியே பணி ஆடும் அதுதான் திருவாயமூர்ல இருப்பதும் அங்கே தங்கித்தாங்க என்ன அலைகள்லாம் பாத்தீங்களா அவ்வளவுதான் ஞானியர் இப்படியாக இருந்தாலும் ஆண்ட அரசும் பிள்ளையாருடனே அங்கன் இனிதமர்ந்து பொங்கிய வாய் மூரடிகள் அடி போற்றி மூண்ட அன்பின் ஒடி மாலை சாய்த்த ஞான முனிவரோடு மீண்டும் வந்து விமல தாழ் பணிந்தார் அப்போ ரெண்டு பேரும் அங்க உடனுரை சொல்லப்படுது எத்தனை நாட்கள் என்று தெரியல ஆனா அத்தனை நாட்கள் என்ன பண்ணிருப்பாங்க இடைவிடாமல் திருக்கோயில் ஆறு காலமும் சென்று காலந்தோறும் வணங்குவார்னு இருக்கு அதனால காலையில நான் பாத்துட்டேன் போங்கல என்ற சாயந்திரம் பார்த்துக்கலாம் ஆறு காலமும் காலை ஆறு ஒன்பது மத்தியான பன்னெண்டு மீண்டு ஆறு மீண்டு எட்டு இரவு ஒன்பது அர்த்த ஜாம இப்படி பணியும் போது பாமாலை கொட்டி இருப்பாங்க அத்தனை பாமால் நமக்கு கிடைக்காததுனாலதான் இன்னைக்கு என்ன கணக்கு இவர் நாற்பத்தி எட்டாயிரம் பாடினார் அது போல ஒரு முப்பத்திரம் பாடினார் என்று சொல்லுது அதெல்லாம் இல்ல மாணுமே இதெல்லாம் கொஞ்சம் அரியப்படியா வச்சுக்கிட்டாங்க மிக மாதிரி பதவிகள் எல்லாம் பல நாட்கள் எத்தனை பதியும் பாடினாங்களோ இன்னைக்கு இருக்கிற ரெண்டு பதியும் ஒரு பதிவு தான் இருக்கு அதனால்தான் சொன்னது மிகையல்ல நாப்பத்தெட்டாயிரம் நாற்பத்தெட்டாயிரம் தான் பாடினார்கள் முப்பத்தாயிரம் முப்பத்தான் பாடு உன்ன போல என்ன போல நாற்பது பக்கம் பண்ணி ஒரு பாட்டு பாடுறவங்க பல நாட்கள் அங்கிருந்தார் எனவே திருவாய்மூர்ல நீங்க தயவு செய்து அடுத்த மாதம் நீங்களாக திருவாய்மூர்ல நாவுக்கரசர் பதங்கிய தீ இருக்குது ஞானசமுதர் பதங்கியத்தே இருக்குன்னு பாருங்க பார்த்தால் நிச்சயமா அது எவ்வளவு பத்து பதிகூட குறைவுதான் குறைவு தான் ஏன் பல நாட்கள் தங்கியிருந்து இரண்டு பேரும் பாடியிருக்காங்க அப்ப ஆறு காலம் பாடும்போ ஒவ்வொரு காலத்திலேயும் ஒரு பாட்டு தான் நீங்க புரிந்த பாடுங்க நான் ஒரு நட்ட பாட பாடத்துக்கல அப்படியே உள்ளத்தை தோண்டி போட்டிருப்பாங்க என்ன பண்றது ஆதலால் நாடுங்காதல் வயந்தோங்க நயந்து அந்நகரில் உடனுந்தார் ஆண்ட அரசும் பிள்ளையாருடனே அங்கனி நிமர்ந்து பூண்டகாதல் பொங்கியட வாய்மூரடிகள் படி போற்றி அப்படி கொஞ்ச நாள் தங்கிய பிறகு ரெண்டு பேருக்கு என்ன ஞாபகம் மீண்டும் திருமறை காடு போனால் திருமறை காடு வேற அவங்களுக்கு அதனால் திருமறை காட்டும் மீண்டும் வந்து திருமறை காடு தாழ் பணிந்தார் ஆதி முதல்வர் அமருநாள் அங்கேயும் பாருங்க பணி செய்து அமரும் நாள் எத்தனை நாள் என்று தெரியவில்லை எத்தனை பதியம் பாடினார்கள் தெரியல இதெல்லாம் தெரியும் மகளார் தென்னன் தேவியம் எப்படியோ நம்ம தம்பிப்பாடு இப்படி தங்கி திருமுறைக்காட்டில் இருக்கும்போதுதான் ஒரு நாள் இதோ திருமணத்தில் தங்கி இருக்கும்பொழுது யார் வர்றா பாண்டி நாட்டிருந்து ரெண்டு வராங்க யார் அனுப்ப மங்கட்கரச யாரும் குலைச்சரை யாரும் அனுப்ப எதனால் அனுப்ப நம்ம ஏதோ இந்த சீர்காழியில அப்பெல்லாம் வந்து பேப்பரே இது இன்னைக்கு மறுநாள் காலையிலே வந்துடும் அல்லது ஒலிப்பதிவு எடுத்து அருமையா வானம் இதெல்லாம் வந்துடும் அதெல்லாம் அந்த காலத்தில் யாரோ சீகாழ் மூணு வயசு குழந்தையா ஞானப்பால் உண்டுதான் உன்ன ஞான சம்பந்தர் ஆயினார் என்று சொல்றாங்க அவரை ஒருத்தர் அவர் ஐயா இப்ப வந்து எங்க இருக்காங்க யாரும் திருமறை காட்டில் இருப்பதாக அடியேன் கேள்விப்பட்டிருந்தார் சிவசிவர் உடனே ரெண்டு பேர் அனுப்பி அந்த மூர்த்தியை அழைத்து வந்தால் இங்க இருக்கிற சமன் சமயம் நீங்கும் என்று சொல்லி தூது வருதுவராக வந்த ரெண்டு பேர் வர்றாங்க இப்ப எங்கே நாவுக்கரசரும் ஞானசம்பந்தரும் தங்கியிருக்கிற இடம் யார் வருகிறார் பாண்டி நாட்டிலே மதுரையிலிருந்து வருகிறார் வருகின்றவர் யார் தூதர் யார் அனுப்பிய தூதர் மங்கையற்கரசி யாரும் அனுப்பிய தூதர் அப்படி வருகின்ற பொழுது பந்து சிவனார் திருமறை மண்ணு வேணு அந்த நாளை தமக்கு அறிவித்து அவர் பாலெய்தி அறிவனுங்க பாருங்க அந்த நாளை தமக்கறிவித்து அவர் பாலை இருக்குதே வந்த உள்ள அலுவலத்தில் உள்ள உணஞ்சிட முடியுதா மின்னால் அந்த பணியாளர்கிட்ட சொல்லி வந்திருக்காங்கன்னு சொல்லி அவங்க கூப்பிடுன்னு சொன்னாதான் போலாம் இந்த பார்மாலிட்டி எல்லாம் அன்னைக்கு இருந்தது என்ன உள்ளே ஞான சம்பந்தர் இருக்கிறார் பண்றாங்களாம் பண்றவங்க எப்படி வெளியில அரியவர் இருந்திருக்காங்க என்ன ஐயா எங்க வந்தீங்க என்ன ஒன்னும் இல்ல ஞான சம்பந்தரை பார்க்கணும் மதுரையில இருந்து வந்திருக்கிறோம் என்ன கொஞ்சம் இருங்கன்னு உள்ள போய் சொல்ல பிறகு போனார்கள் இப்படி சொல்ல அந்த நாள தமக்கறிவித்து அவர் பாலை அறிவணங்க சிந்தை மகிழ்ந்து தீவின்மை வினவ வந்தவுடன் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா தீவின்மை வினவரு பொதுவான எல்லாம் நலமாறீங்களா அப்புறம் தான் எங்க இருந்து வந்தீங்கன்னு கேட்பாங்க நலமா இதெல்லாம் கூட சொல்லுகிறார் முடியாது தீர் இன்மை வினவ தீங்கும் உழவாமும் இந்த உலகம் உயவந்தீர் இருதால் நினைவார் கெண்டு குறைப்பார் உடனே அவங்க வந்தது என்னமோ தீங்கு வந்தாருதான் ஏன் அங்கெல்லாம் கதவு போட்டு போட்டு கதவை திறக்காம ஒரே ஏடியோ கூத்தடிக்கிறானுங்க யாரு சமணர்கள் இங்க வரைக்கும் வருது தங்கினார்கள் மீண்டும் திருமறைக்காடு வர எதுக்கு சொல்ல வரேன் யாரோ ஞானசம்பந்தரை பார்க்கணும்னு வந்தாரலாம் அப்படி வந்த உடனே என்ன பண்ணாங்க உள்ள போய் சொல்ல அவரை உள்ள போனாங்க இது கொஞ்சம் சமயம் தழுவியது அல்லதான் உங்க மாதிரி ஞானிகள் இருக்கும் போது எல்லாம் என்ன குறையும் அப்படின்ட்டாங்க அவே இப்ப குறையும் இல்லைன்னு சொல்லுவாங்க இவங்க என்னென்ன ஒரு படி மேல போய் உங்க போல ஞானி எல்லாம் இருக்கும் போது அடியவங்களுக்கு என்ன குறை வரப்போ ஒன்று இதெல்லாம் பாருங்க ரொம்ப இதெல்லாம் பதிவு இருக்குது நம்மளா பதிவான சைவ நெறி வைதிகன் மிக்க சடக்கு நெறியை என்னும் பொய் அம பொய் வல்லமன செயல் தன்னை ஒரு ககிள்ளோம் ஒன்றுமில்ல இப்ப கூட நம்ம சொல்ல முடியல எங்கப்பா வந்தேன்னா முதல்ல என்ன சொல்லுவோம் ஒண்ணுமில்ல சொல்லணும் சொல்றோம் அப்புறம் ஆயிரம் வச்சு அது வேற விஷயம் திருவம்பாவையிலேயே பாருங்க எங்கள் பெருமான் உனக்கு ஒன்று உரை போங்க ஒண்ணுதானு சொன்னாங்க பின்னால் எத்தனை வருங்க எம் கொங்கை நின் நண்பர் அல்லாதோர் சேரற்க எங்கை உனக்கல்லாது எப்படியும் செய்யற்க கங்குல் பகல் எங்கன் மற்ற தும்கான இருக்க மூணு இருக்க அப்ப என்ன தெரியுது அது ஒரு மரபு எங்க வந்தீங்க ஒண்ணுமில்லை அல்லது என்னன்னா ஒரு விஷயமா வந்தேன்னு சொல்லுங்க இந்த ஒன்றா வந்தேங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா ஒவ்வொன்றா அடுக்கும் நம்ம கல்யாணத்துக்கு நம்ம இதை மண்டபத்தை கேட்க வந்து அதுக்கு என்ன பிரன்ன உடனே இங்க எங்கெங்க ஆள்லாம் கிடைக்கலாம் சமையலுக்கார போக்குவரத்து எல்லாம் ஐயா மாத்துறாங்க ஐயா பார்த்து சமையலுக்கு ஆறு ஏற்பாடு பண்ணா தேவலாம் ரெண்டாவது இந்த மேளங்கள் அன்னைக்கு கிராக்கியா இருக்குதுங்க எல்லாத்திலையும் நமக்கு ஏதாவது தெரிஞ்சவங்க அஞ்சாறு அடிக்கப்பட மாட்டாங்க வந்தது மண்டபம் கேட்க வந்தேன்னு சொல்லுவேன் சொல்றாங்க மரபுகள் திருவம்பதி இடம் பெற்று கொஞ்சம் எங்கள் பெருமான் உனக்கு ஒன்று உரைப்போங்க ஒரு கொண்டு உரைக்கிற விண்ணப்பம் பண்ணுவாங்க வரலாறு மட்டுமா சொன்ன அப்படியே உலகில் நடைமுறை அப்படியே காட்டாரு சொல்லிவிட்டு அப்புறம் மீண்டும் ஒன்றுமில்ல இந்த சமணர்கள் அங்க படுத்துற பாடு கொஞ்சம் அதிகமா இருக்கிறது ார் முதல்ல எல்லா நலமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னாரலாம் சொன்ன உடனே மாயை கால மிக வல்லார் அவர் மற்ற முன் செய்த தீய தொழிலும் பல கேட்டேன் செல்லை பாருங்க பொறுக்ககில்லோம் என கேட்டேன் இப்படி சொன்ன மாத்திரத்துல ஞானசம்பந்தர் என்ன சொன்னாராம் அவன் செயல் மாற்றி அது தெய்வ விளங்க தெய்வ நீரு நினைந்தெழுந்தால் சீர்கொள் சன்பை திருமறையோர் என்ன சொன்னீங்க அப்படின் அங்க இருக்கிற சமணர்களை விடாம படாத பாடு படுத்துறாங்க அப்படியா உன்னே எந்திரிச்சார் துண்டபிடி தூக்கி மேல போட்ட அடியேன் வருகிறேன் ஏ இத வச்சுதான் வேத நெறி தழை தோங்க மிகுசைவத் துறை விளங்க பூத பரம்பரை பொலிய என்று சொன்ன ஒரு குழந்த அழுதுனா பாலுக்கு தான் அல்லது எறும்பு கடிச்சிருக்கும் மேல கரையில நிறுத்திட்டு போனாரு மாடு வீடு வந்து அப்பா மாடு வருதுப்பா என்று அழுது எல்லாம் வேத நேரி தழை தோங்க மிகுசைவ துறை விளங்க ஊதா பரம்பரை போலிய புனித மலர்ந்து அழுத ஓவாய ஏன் வாயின்னா பாலுக்கு இதுக்கு தான் அழுவும் ஞான சம்பந்தர் வாயுடா இதுக்கெல்லாம் அழுவாது அதனாலதான் அந்த வாய் என்ன வாய் புனிதவாயி வாய் திறந்து அழுதுன்னு சொல்லப்படாது அது நமக்கு நல்லவா புனிதவாய் மலர்ந்து அழுத மரபு சொல்லும் இது கொட்டிருக்காரையா பேர் சொல்லாம் சொல்ப உழுது அழுதுங்கிறாங்க குழந்தைங்கிறாங்க அது யார் சஸ்பென்ஸ்ல வச்சாதான் நீ வரு அதுக்காக என்ன பண்றது புனிதவாய் மறந்தழுது யாருன்னு சொல்லாம சொல்றீங்கன்னா சீதவாளர் வயற்புகாலி திரு ஞான சம்பந்தன் சீர்காடி இல்ல அங்கிருந்து அந்த ஞான பண்ணுது மொத பாட்டுதான் பாதமல தலைக்கொண்டு திருக்கொண்டு பரவுவாம் சொட்ட சொட்ட பாடிய கவிவர் அப்படியே புறப்பட்டாராம் புறப்பட்டவுடன் பெரியவர் என்ன பண்ணார் பக்கத்துல இருந்ததுனால சிவஜிவை எப்பொழுது திருநாவுக்கரசு புகலி ஆண்டைக்கு கா மாசு பெருக்கியுடல் கலதியமனர் அவர் மற்றார் என்னை படால் பாடு பார்த்த புண்ணியன் நாற்பத்தெட்டு ஆண்டு அங்கு இருந்தான் இருந்த புள்ள பின்னால வந்தவன அதனால இல்லை உடனே எந்திரிச்சுட்டு எப்ப யாரும் புறப்படும் போது புறப்படக்கூடாதுன்னு சொல்றது பஞ்சாங்கத்தில் அவசரம் போட்டு எனக்கு அங்க இருந்து நான் பாட்டு பல ஆண்டு வாழ்ந்து வளர்ந்து இருக்கிறேன் எனக்கு தெரியாது அணு அணுவா தெரியும் அதனால அடியேன் நீங்க போக கூடாது போக கூடாதுனால இசை ஏன் ஞானந்தா என்று கூற எல்லையிலா நீரு போற்றும் இருவரையும் சென்று காணும் கருத்துறையே அது பாரு பதில் சொல்றாரு இல்ல அடியும் போறது அவங்க கிட்ட எல்லாம் ஒண்ணு அவங்க தமிழர்களோடு எனக்கு பேச்சு இந்த மங்கையரிசி குளிச்சரி யார் அனுப்பிச்சாங்கன்னா அழைத்தா இது அவங்க ரெண்டு பேரையும் பாத்துட்டு வரலான்னு போறேன் எப்படி பதில் பாருங்க எப்படி இருக்குங்க இல்லை நான் அழித்து விடுவேன் அப்படின்னு சொல்லல சொன்ன ஆனவன் இல்ல அந்த ரெண்டு பேரை விட்டுருக்காங்க ஆள் அவங்கள போய் பார்த்துட்டு ஏதோ சொல்லியிருக்காங்களே பாவம் இப்படி சொல்லிட்டு அடுத்தது அங்கு தீங்கு புரியமனர் நின்ற நிலைமை அழிவித்துவ அழிவித்து சைவ நெறிப்பாரி தன்றி ஒன்றும் செய்யும் ஆயிரம் இருந்தாலும் காதல் வரைக்கும் கேட்காம இருந்துட்டோம் கேட்டுட்டோம் அதனால அவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு நம்ம சைவ நெறியும் தலைக்க வைத்து வருவேன் உமதுடைய ஆணையின் தற்கும் ஆணையின் தற்க என்ன பண்ணுவீங்க இது இதோட நின்று இங்க திருநாவுக்க வரலாறானதுனால அங்கே ஞான சம்பந்தம் எப்படி இருக்கு இப்படி இவர் சொன்னது எப்ப தெரியுமா அருமை அருமை கூறியது குரல் இல்ல அதுக்காக இப்ப இவர் என்ன பக்கத்துல இருந்து நான் போறேன்னு சொல்லிவிட்டார் இவர் என்ன பண்ணிருக்கார் நாவுக்கருத்தர் யாரோ ஞானசம்பந்த பார்க்க வர்றாங்கன்னு சொன்னதுனால இவர் என்ன பண்ணார்னா ஞானசம்பந்த பக்கத்தில் இருந்தவர் கொஞ்சம் விலகி போயிட்டார் அப்படி போது கொடுத்து கேட்க விடாது வெளியிலிருந்து வரும்போது ஒருத்தர் கூட என்ன எதுக்கு இருந்த சொல்லிட்டு நான் வர்றேன்னு சொல்லிட்டு பிறகு ஞானசமிந்தர் இவர் அங்க இருக்கார் நம்ம போய் திருக்கோயில் வழிபாடு செய்துட்டு வருவோமே அப்படின்னு சரி ரெண்டு பேர் வழிபாடு செய்தாங்க செய்துட்டு அந்த கோபுரம் வாயில் அங்க நின்னுத இது மாதிரி இவன்னு கேட்கல யாரும் உங்களை பார்க்க வந்தாங்களே என்னத்துக்கு எப்பொருளும் ஓரார் தொடரார் மற்ற பொருளை இஷ்ட கால் கேட்கும் ஒரு ஆள் தான் ஒன்னா நீங்க யாராவது ஒருத்தொருத்த பேசிட்டு வந்தாங்கன்னா காது கொடுத்து கேட்கக்கூடாது எப்பொருளும் ஓரார் காது அல்லது அவங்க போனவன தொடரார் என்ன என்ன சொன்னாங்க என்ன சொன்னாங்க ஏன் மண்டை கடிச்சு போதும் மக்கு பேல தொடர் மற்ற பொருளை சார் அந்த ரகசியம் தெரியாரு அவங்களா வாய் விட்டு சொன்னாதான் விட்ட கால் கேட்க மறை அதான் சிங்கம் சார் பாற யாரும் பாடலாம் எப்படி போயிருந்தவனே அந்த மறை சொல்லல அதனால ஞானத்தை நாவுக்கரச அழைச்சிட்டு போய் உள்ள கோவில்லாம் போயிட்டு மீண்டும் அந்த கோபுரத்துக்கு வந்த உடனே அந்த ரெண்டு பெரியவங்க வந்தாங்கரச வர சொன்னாங்களா போது நாவுக்கரச இது நல்ல மகிழ்ச்சியா இருக்கணும் வர சொன்னாரெல்லாம் மதுரைக்கு சொன்ன உடனே இவருடைய முகத்தை வேற மாதிரி காட்டணும் ஆமா அங்க இருக்கிற அந்த சமண நெறியை சமண நெறியின் போது இன்னும் சிவக்கணும் இவருக்கு அதை விட்டு போக வேண்டும் இல்ல நமக்கு அந்த கோபுரத்துக்கு இருந்துதான் வேயொரு தோடி பங்கன் விட முண்ட கண்டன் மிக நல்லவிங்க பாடியது திருமறை காட்டில் தான் பாண்டது ஆனா திருமறை காட்டில் எங்கு பாடியது அதுதான் வேணுங்கிறதுக்காக தான் வரலாறு போட்டு திருஞானசம்பந்தர் வரலாறு வரலாற்று முறையில் போட்டு கோபுரத்தின் கீழ் இருவரும் இருக்க இவருக்கு பாண்டி நாடு புறப்படுவதற்காக சொல்ல அவர் வேண்டாம் என்று அதை தடுக்க இல்லை செல்லுவோம் என்று சொல்ல அதுபொழுது வேயலுக்கு ஒளிபங்கன் பாடியது நீங்க அந்த சந்தர்ப்பம் தெரிஞ்சதுன்னு அந்த பாட்டுக்கு கொஞ்சம் அதுக்காக தான் அந்த காலத்துல ஈஆர்ஜி வச்சான் அதெல்லாம் எங்கே ஞானசம்பந்த வரலாற்று அறியலாம் இங்க அப்படி இல்ல என்ன பண்ண ஆணை நமது ஒன்றும் செய்ய ஆணை உமது என்று எந்தார் உடைய பிள்ளையார் போமாறு துணிந்து நீரங்கு போக போதா அவ மணர் போய் சேர்த்து வருகின்றேன் அது மட்டும் சொன்னார் என நாக்கிறது இல்ல அப்படி போறதுன்னா அறியன் நான் சென்று வரட்டுமே அப்படின்னாரு இவர் பார்த்தார் ஏற்கனவே இவரு தான் படாது பாடுபட்டார் வயசு வேற வயசு என்ன இருக்கும் இந்த அணியமைப்பு வரும்போது என்ன இருக்கலாம் நினைக்கிறீங்க அவர் போயிட்டு வந்து மீண்டும் பிறகு இவர் சென்ற பாண்டி நாட்டை யாரு ஞான சென்ற பாண்டி நாட்டைக்கரசர் செல்ல போறார் நாவுக்கரச தொட்டை ஞான செல்லப்போற அவ்வளவுதான் தொண்டை நாடு பார்த்தது பாண்டி நாடு பார்த்தார் திருப்பலூர் போனார் உடனே எண்ணுகி பாடினார் வீடு பேரடைந்தார் எனவே இப்பொழுது வயது என்ன கேட்டீங்கன்னா இருக்குருக்கு எண்பத்தி ஒன்னு அவர் வீடு பேரடைந்தார் சொன்னார் அதிகமா எழுபத்தி ஆறு இருக்கணும் தம்பிக்கு எத்தனை இருக்கணும் அப்படின்னா தம்பிக்கு பதினோரு வயசு இருக்கலாம் ஏ இனிமே பாண்டி நாடு போய் எங்க தங்கி இதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு அப்புறமேல தொண்டை நாடு எல்லாம் போய் வரணும் அதனால வயது அல்லது பன்னெண்டு வயது இருக்கலாம் எனவே பன்னிரண்டு வயது இளைஞர் அது எழுபத்தாறு அல்லது எழுபத்தேழு உடைய முயமுதியோர் என்று சொல்லிடலாம் இதெல்லாம் யாரா வயசு முதல் கொண்டு சொல்றது அங்கே இருந்து போனார் அதனால ஆமாரெல்லாம் உரைத்தவரை மறுக்க மாட்டாது அரசிருப்ப ரொம்ப சொல்லி பார்த்தார் ஞானசுமுதர் இல்லை அரியன் சென்று வருகிறேன் உங்க ஆசீர்வாதம் வேணும் சுருக்க என்ன பண்றது உடனே என்ன பண்ணார் தாம் ஆதரவால் தமிழ்நாட்டால் தமிழ்நாட்டில் போனார் ஞான தலைவனா உடனே அவர் பாண்டிய நாட்டுக்கு புறப்பட்டார் இனி வராது ஞானசுமுதந்தர் வரலாறு ஏன் இனி அவர் போய் சென்று மீண்டும் எங்கே இருவரையும் காணலாம் திருப்பூந்தூரத்தில் சந்திப்போம் சந்திப்போம் அவர் என்ன ஆனார் போனார் அதெல்லாம் இங்க ஞானசம்பந்தர் வரலாறு அல்ல அது ஆண்டு காண்கள் அப்படி சென்ற பிறகு நாவுக்கருத்தை என்ன செய்தார் அப்படி வாங்க அப்படி வாங்க நாவுக்கருத்த என்ன செய்தார் வேணு புறக்கோன் இருந்தருளை வெடி கொண்டிருந்த வாகீதர் மூணு மண்பால் மறைக்காட்டில் குடிதர்தன்மை போற்றிசைத்து பேடி இருந்த உரையும் பாருங்க திருமறைக்காட்டில் மீண்டும் சில நாட்கள் பாடி இருக்கணும் எட்டாயிரம் முப்பத்திரம் என்னெல்லாம் சொல்றதுக்கு காரணம் அவங்க சும்மா போய் போறது இல்ல கோயில் போனா மேல வெத்தல் பாக்கிறதுக்கு போறதா அல்லது அர்ச்சனை பண்ணவோ போக மாட்டாங்க அர்ச்சனை பாட்டேயாவும் ஆமா அவங்க பாடுவது தான் அர்ச்சனை அதனால எப்படிதான் பலந்திருக்கேன் அதனால்தான் நாப்பத்தெட்டாயிரம் என்பது உறுதி மிக என்று சோலை மறைக்காட வந்தும் சோதியருள் பெற்ற கண்டு போய் மேலை விட முண்டவர் வேலி மடலை மீண்டும் செல்வன் திருவேழிமடலைக்கு மீண்டும் இருப்பார்கள் போய் நிகழ்ந்த நாகைக்காரோணம் பிறவும்ிந்து திருநாகை காரோணம் இப்ப நாகப்பட்டினம் இருக்குது அது பாருங்க நாகைக்காரோணம் நாகப்பட்டினம் என்றுதான் இருந்தது நமக்கு முன்னூறு ஆண்டு ஆண்டவன் பார்த்தா நாகைப்பட்டினம் என்று சொன்ன வளங்களுக்கு அவங்க சொல்ல தெரியல நக்கப்பட்ட ஆமா நக்கப்பட்ட முன்னூறு ஆண்டுகள் நாம நக்கப்பட்ட அதனாலதான் அரசு நல்ல அரசா இருக்கு ஏன்னா எப்படி அரசு அவடி மக்கள் பொருவார் வே திருவேழிமடலை சென்றார் அங்கு இருந்தாராம் வீழி மடலை தனிப்பணிந்து வேத முதல்வர் தாம் இருப்ப வேத முதல்வர் ஏந்திய அரியார் ஆகாசனத்தில் நின்றெணிந்த காடி வளர்ந்த கோயில்தனில் வண்ணும் பருளை திருக்கோட்டை நாடும்